ம்ீகாந்தோ மாலோய தம் வந்தே குஞ்சே ஸ்தூயத்தை நம் விதைப்பாரை சே வசத்து ஜிஹ்வா சரஸ்வத்த वरांकुश पाशमी मुद्रा करैर्वहती कमलासनस्था बककोटिप्रतिभां त्रिनेजेहमा भुवनेश्वरीमल शिवे सर्वार्थसाधिके, शरण्येत्र्यंब तौर नारायणि नमोस्तु सृष्टिस्थिविनानाशा शक्तिभूते सनातनी गुणाश्रे गुणमे नाराणि नमोस्तु शरणागतनापरीपरायणे सर्वैर्ति हरे देवी, யணி நமோஸ்து தேத்திருப்பேணை நமஸீஷி மூகேந்திரை பாத்திர முனீந்திரம் மேஷப்பமாராமிருஷ்ணம் சதாசிவேந்திரபுரூன் சனோஸ்மித்தி ஃபமேவ் சாா் மேவ மேவியம் மேவே சுவம் மம்தேதேவ நமோ விதையத்திருஷிபோ மஹோருளவரானோம மதி புராலமா ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடும் சத்குருநாதருடைய கிருப்பையினாலும் ஆத்மபோதம் என்கிற ஒரு பிரகரண கிரந்தம் வேதாந்த பிரகரண கிரந்தத்தை படிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம்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 அதை கொஞ்சம் விரிவா விசாரம் பண்ற பகுதிக்கு பேரு பிரகரணம்னு சொல்லணும் பிரகரணத்துக்கு தான் லட்சணங்கள்லாம் உண்டு நான் அதை பற்றி நான் இப்ப இங்க பேசல ஆக இது வேதாந்தத்தினுடைய சார்பு நூல் வேதாந்தம்னா என்னன்னு அடுத்த கேள்வி வரும் வேதாந்தம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் சாதாரண ஆரம்பத்துல படிக்கிறவங்களுக்கு வரும் படித்தவங்களுக்கு வேதாந்தம்னா என்னன்னு வேதாந்தம் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு சொல்லு இருக்கு வேதம் அந்தம்னு ரெண்டு சொல்லு இருக்கு வேதம்ங்கிறது நம்ம கேள்விப்பட்ட விஷயம் வேதம்ங்கிறது நம்ம நாட்டுல நிறைய வேதம் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்தணர்கள்லாம் எப்ப பார்த்தாலும் வேத மந்திரங்களை சதா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக வேதம்ங்கிறது நம்ம நாட்டினுடைய முக்கியமா தெரிஞ்சிருக்கிற விஷயம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் வேதம் அப்படின்னா அறிவு அர்த்தம் வேதம்ங்கிற சொல்லுக்கே போய் பேரு அறிவு விது ஞானே அப்படின்னா தாத்து பாடம் ஒரு சம்ஸ்கிருத இலக்கணப்படி அது வந்து ஞானம்னு அர்த்தம் அந்த வித்துங்கிற வார்த்தையில வந்துதான் வேதகாங்க வித்துங்கிறது ஒரு ரூட்டு சம்ஸ்கிருத பாஷையில் அதுக்கு அர்த்தம் ஞானம்னு அர்த்தம் அந்த வித்துங்கிற தாத்துல இருந்து தான் வேதகா அப்படிங்கிற வந்து வேதகான்னு சொன்ன ஞானம் அப்படின்னு அர்த்தம் என்ன ஞானம்னு கேட்டா ஞானம்னு சொன்னாலே அறிவு அர்த்தம் ஞானம்ங்கிறது சம்ஸ்கிருத பாஷ அறிவுங்கிறது தமிழ் பாஷ ஆக இந்த ஞானம்ங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும் அறிவுக்கு என்ன விஷயம் அறிவுக்கு என்னவனான விஷயம் இருக்கலாம் புத்தகத்தை பற்றி அறிவு பற்றிய அறிவு இது மனிதன் கிட்ட இருக்கிற விசேஷமே அறிவு இருக்க அரியத்துக்கு விஷயங்கள் அனந்தமா இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உலகத்தில் அரியறத்துக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் யாரால கணக்கு போட முடியும் அதான் நமக்கு தெரிஞ்சது தெரியாதது எவ்வளவோ இருக்கு ஆனா இங்க அறிவுங்கிறதுக்கு விஷயம் என்னன்னு கேட்டா ரெண்டு விஷயம் இங்க அறியறதுக்கு இருக்கு இந்த உலகத்துல நிம்மதியா சுருக்கமா சொன்னா நான் நிம்மதியா வாழ்றதுக்கான அறிவுக்கு பேர் தான் இங்க அறிவு வேதம் எல்லாம் என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா மனித சமூகம் நிம்மதியாக வாழ்வதற்கான அறிவை கொடுக்கிறதுனா என்ன அறிவு கேட்டா நிம்மதியா வாழ்றதுக்கான அறிவுன்னு சுருக்கமா சொல்லு எப்போ நான் அமைதியா ஆனந்தமா நிம்மதியா சந்தோஷமா திருப்தியா வாழ்றதுக்கான அறிவுன்னு அர்த்தம்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 வேதம் முழுக்க சப்தம்னு பேர் நல்லா என்ன சொல்றோம்னு பிரமாணம் தரும் கருவின்னு அர்த்தம் அறிவை தரும் கருவி அதுக்கு பேர் பிரமாணம் நிறத்தை பற்றி அறிவை தரும் கருவி கண் ஒலியை பற்றி அறிவை தரும் கருவி காது மனத்தை பற்றி அறிவை தரும் கருவி மூக்கு சுவையை பற்றி அறிவை தரும் கருவி நாக்கு பொருளினுடைய கடினம் மிருதுத்தன்மை ஆக ஒரு பொருளுடைய தன்மையை கடினத்தன்மை மிருது தன்மையை அறிவிக்கும் கருவி தோல் தோல் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம் இது சாப்டா இருக்கு இது ரஃபா இருக்கு நல்லா சொல்றோமே அது தோல் மூலமா அது மா நிம்மதிக்கான அறிவை தரும் கருவி வேதங்கள் நிம்மதிக்கான அறிவை தரும் கருவி வேதங்கள் அது முழுக்க முழுக்க சொற்கள் மயமா இருக்கு இப்ப என்ன சொன்ன இந்த ஆத்மபோதம்ங்கிறது வேதாந்த பிரகரண கிரந்தம்னு ஆரம்பிச்சேன் வேதாந்த பிரகரண கிரந்தம்னா வேதாந்தம்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும் வேதாந்தம் சொல்லுல ரெண்டு இருக்குன்னு சொன்ன ஒன்னு வேதம் இன்னொன்னு நிம்மதிக்கான அறிவை தருகிற சொற்களின் கூட்டத்திற்கு வேதம் என்று நாம் பேர் வச்சிருக்கோம் எது நமக்கு அறிவை தர்றதோ அதையே அறிவுன்னு சொல்றோம் எது எனக்கு அறிவை கொடுக்கிறதோ அதையே நான் அறிவுன்னு சொல்றேன் எனக்கு அறிவு எதுனால உண்டாகிறதோ அதையே நான் அறிவு சொல்றேன் வேதத்தை வந்து நம்ம சொல்ற போது வேதம்னு சொல்றோம் வேதம் இஸ் இவர்ட்டு என்ன அர்த்தம் அறிவுன்னு அர்த்தம் எனக்கு எது அறிவை உண்டு பண்றதோ அதையே நான் அறிவுன்னு சொல்லிட்டேன் அதையே நான் அறிவு என்ற சொல்லால் குறிப்பிடுகிறேன் ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இதுதான் அறிவுங்கிறார் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் ஏத்தத்து ஞானமிட்டு புரோகம் அஜானம் எந்த தோன்றா இதையே நான் ஞானம் என்று சொல்லுவேன் மற்ற ஞானம் ஞானம் மாதிரியே தவிர அதெல்லாம் உண்மையான ஞானம் எந்த ஞானம் நமக்கு நிம்மதியை கொடுக்காதோ அந்த ஞானம் ஞானமா ஒத்துக்கப்படுறது நம்ம வழக்கத்துக்கு வேணும் ஞானம் எல்லாம் வேணும் இந்த கட்டிடத்தை பத்தின அறிவு தேவைதான் இந்த நிம்மதியை கொடுக்கறதா அது சந்தேகம் தான் சமையலை நிம்மதியை கொடுக்கறதா ஆளை பொறுத்துது அது ஆளை பொருத்து ஆனா இந்த வேதத்துல வேதத்தினுடைய அறிவானது வேதத்த வேதத்தின் மூலம் நம்ம பெறுற அறிவானது நமக்கு மனசாந்தி நமக்கு மாத்திரம் கொடுக்கல நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்க வேதத்தை யாரு ஏத்துக்கிறாங்களோ அந்த சமூகத்துக்கு ஆனந்தம் நிச்சயம் ஆனா வேதத்து மேல நம்ம அந்த பிடிப்பு இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா அது சொல்ற விஷயமெல்லாம் நம்பவே முடியாது வேதத்துல என்னெல்லாம் சொல்லிருக்கோ அது ஒண்ணு கூட யாராலையும் நம்ப கூட முடியவே சாதாரண ஜனங்களுக்கு அதை நம்பவே முடியும் நம்பினால் நல்லது நம்பது என்ன கெடுதல் நம்பினவனுக்கு மெகராஜா நம்பாதவனுக்கு யமராஜா ஒரு பழமொழி ஆக நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு ஏத்துக்கணும் நிறைய பேருக்கு அதுலதான் கேள்வியே ஏகப்பட்டது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 உடம்பு போன பிறகும் நீ இருப்பார் அப்படின்னு எல்லாரையும் பார்த்தோம் நம்ம ஒருத்தரை பரவாயில்ல கொசு இருக்க கொசு பார்த்து சொல்றோம் கொசுவை பார்த்து அட்ரஸ் நீ கொசுவாகிறதுக்கு முன்னாலே இருந்த நீ கொசு உடம்பு போனதுக்கு அப்புறமும் நீ இருப்ப அப்படின்னா எதை பார்த்து சொல்றது அதுதான் நம்ம சாஸ்திரத்துல அதுக்கு பேரு ஜீவாத்மானு ஜீவாத்மானு பேர் வேதத்துல அதுக்கு ஜீவாத்மா உயிர்ன்னு பேர் ஜீவகான்னு சொல்லுவோம் ஆத்மான்னு சொல்லுவோம் ஜீவாத்மான சொல்லுவோம் உயிர்னு சொல்லுவோம் இன்னொரு பாஷையில சொன்ன நம்ம தமிழ் தேசத்துல இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு பேர் பசுன்னு பேரா பசுன்னா என்ன அர்த்தம் ஜீவன் உயிர் இங்கிலீஷ்ல இருந்தா இத எல்லாம் சொல்றாங்க பொருள் இங்கிலீஷ்ல என்ன அர்த்தத்துல வச்சு சோல்னு சொல்றாங்கன்னு நமக்கு தெரிய ஆக நம்ம என்ன புரிஞ்சுப்போம் உயிர்னு புரிஞ்சுக்கலாம் இல்ல ஜீவன் புரிஞ்சுக்கலாம் ஜீவாத்மானு வேதம் சொல்றது இது யாரு பார்த்தா யாரா நம்ப முடியுமா நமக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கா சாஸ்திரம் சொல்றது நீ தப்பு பண்ணியான அடுத்த ஜென்மாவில நீ அனுபவிப்ப அப்படிங்கிறது அடுத்த ஜென்மான்னு யாரு நீ இந்த ஜென்மாவில உனக்கு ஏதோ கிடைக்கிறது ஆத்மபோதம் படிக்கிறேன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன ஒத்துக்கணுமே அதான் அது வர நம்ம அப்படி சொல்லலை அதை ஒத்துக்கின்றா உனக்கு பேர் ஆஸ்திகன் ஒத்துக்கொண்டா அதுக்கு அவனுக்கு பேரு ஆஸ்திகன் இத ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அவனுக்கு பேரு தெரிஞ்சு போயிடுத்து நாஸ்திகன் இது ஒண்ணு மாத்திரம் வேதம் சொல்லல வேதம் வந்து இது மாத்திரம் சொல்லல இந்த உயிருக்கு நிறைய ஜென்மா இருக்குன்னு வேறு சொல்றது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு அது திருவள்ளுவர் திருக்குறள் முழுக்க வேதத்தோட விஷயத்தான் சொல்றது ஆகையினால ஜீவன் ஜீனுக்கு நிறைய ஜென்மா இருக்கு புண்ணியம் இருக்கு பாபம் இருக்கு சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு கடவுள்னு இருக்கு இத்தனை விஷயங்களும் நீங்க வேதத்தை ஒத்துக்கலன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்பட ஏத்துக்க முடியாது சொல்ல போனா நமக்கு அறவுறையா இருந்தா கூட அதுக்காக வேதம் எல்லாரும் படிக்க முடியாது வேதத்தோட கருத்தை மனசுல வாங்கிட்டா போறோம் வேதம் படிக்கிறதுனுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு அவங்களுக்கு அதான் வேலையை பண்ணிட்டு போங்க வந்து ஒரு லைப்ரரி மாதிரி அவங்க அதை காப்பாத்தின் இருக்காங்க கேட்டா விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க நமக்கு தேவை வேதத்தினுடைய விஷயம் திருக்குறள் வேதத்தோட பொருளைத்தான் விளக்குகிறது எல்லா புஸ்தகங்களும் பார்த்தீங்கன்னா வேதத்தினுடைய பொருளைத்தான் நம்முடைய தேசத்துல நிறைய நூல்கள் விளக்குகிறது புரிஞ்சுக்கணும் இப்ப என்ன சொன்னாந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சு நாம ஒரு மாதிரி இந்த வேதத்தை ரெண்டா பிரிக்கிறான் அதனால வேதத்தை ரெண்டா பிரிக்கிறதுனால வேத ஒண்ணு அந்த வேத அந்தத்துக்கு எதிர்கொல் என்னன்னா வேத பூர்வம்னு இருக்கு வேத பூர்வம்ங்கிற எதிர்ச்சொல் இருக்கிறதுனாலதான் வேதாந்தம்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லாட்டியும் மொட்டையா வேதம்னே சொல்லிவிடலாம் வேத சொல்றதுக்கு காரணம் என்னன்னா வேத பூர்வம் என்ன வேதத்தின் முற்பகுதி வேதத்தின் முற்பகுதி அதுக்கு பேரு வேத பூர்வம்னு பேரு வேதத்தின் பிற்பகுதி அதுக்கு பேரு வேதாந்தம்னு பேரு பூர்வம் அந்தம் பூர்வம்னா முற்பகுதி அந்தம்னா பிற்பகுதி இந்த வேதத்தை பத்தி நம்ம எவ்வளவு நேரம் பேசலாம் எவ்வளவு நேரம் சிந்திக்கலாம் ஆனா இது அடிப்படை விட்டுடக்கூட இதை வச்சுக்கிட்டுதான் நம்ம பேசுவோம் அடிக்கடி சொல்லுவோம் சாஸ்திரம் சொல்றது வேதம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் நீங்க வேதத்துல ஸ்ரத்தை இல்லேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க ஸ்ரத்த இருந்தா ஓஹோ வேதம் சொல்றதா ஒத்துனுடும் மறுக்க மாட்டோம் வேதத்துல ஸ்ரத்த இருந்ததுன்னா வேதம் சொல்றதெல்லாம் உண்மைதான் வேதத்துல பொய் சொல்லல அப்படிங்கிற எண்ணம் நமக்கு திருடமா இருந்ததுன்னு சொன்னா நம்ம வந்து மறுக்காம அந்த கருத்தை ஏத்துடும் இப்ப வந்து நீங்க ஏதோ என்கிட்ட வந்து கேக்குறீங்க ஒரு விஷயத்துல விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துல சந்தேகம் கேட்குறீங்க வந்து வீட்டுல வந்து இப்படி இருக்கு அதை பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு கேட்டா நான் வந்து உடனே சொல்ற போது நான் சொன்னதை கேட்டு நீங்க அந்த காரியத்தை பண்றீங்க வெள்ளிக்கிழமை பண்ணுங்க வெள்ளிக்கிழமை காலப்புறம் இத்தனை மணிக்கு பண்ணுங்க நான் சொன்ன சுவாமி சொல்லிட்டாரப்பா பண்ணிடுறோம்னு அப்ப சுவாமி வார்த்தையில ஆஹ் சுவாமி பொய் சொல்ல மாட்டார் நமக்கு நல்லதான் சொல்லுவாருங்கிற அந்த எண்ணம் இருந்தால்தான் அதை நீங்க ஒத்துப்பீங்க அது மாதிரிதான் வேதத்துல சொல்லியாச்சுன்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு இந்த இடத்துல சொல்லி இருக்குன்னு வேற சரி சாஸ்திரத்துல சொல்லிருக்கு எங்க சொல்லி கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த இடத்துல சொல்லிருக்குன்னு அதையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப உடனே ஓஹோ அது வார்த்தை சொல்லுதான் பிரியுடா அப்படி கேட்பான் எந்த இடத்துல இப்படி சொல்லிருக்கு நீ சொல்றிய என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா ஆபஸ்தம்ப மகிஷி இந்த இடத்துல சொல்லி இருக்கா சொன்னா ஓஹோ இந்த வாக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஓ இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரா படித்தவங்களே சில சமயம் தெரியலன்னா ஒத்துப்பாங்க ஏன்னா அது அவங்களுக்கு காட்டணும் அந்த ஆதாரத்தை காட்டி சொல்லணும் ஆக உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும் வேதாந்த பிரகரண கிரந்தம்னு சொல்லும் பொழுது வேதம்னா என்ன வேத அந்தம்னா என்னன்னா வேத பூர்வம்னு ஒண்ணு சரி ஏன் இப்படி பிரிக்க வேண்டியிருக்கு அடுத்த கேள்வி ஏன் வேதத்தை முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு பிரிக்கிறோம் கேட்டா முற்பகுதியில வந்து சொல்லி இருக்கிற விஷயம் வேற பிற்பகுதியில சொல்லி இருக்கிற விஷயம் அதனாலதான் வேதத்தை ரெண்டா சப்ஜெக்ட் மேட்டர் டிஃபரண்டா இருக்கு வேதத்தின் முற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வேறு பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வேறு எனவே பொருள் வேறாக இருப்பதால் பேசுவதற்கு விஷயம் வேறாக இருப்பதால் பிரிக்கப்பட்டிருக்கு சரி முற்பகுதியில விஷயம் என்னன்னு கேட்டா தர்மஹா முற்பகுதியில விஷயம் வந்து தர்மம் தர்மம்னா என்ன அறம் முற்பகுதியில சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் தர்மம் தர்மம்னா என்ன நாம கடைபிடிக்க வேண்டி குழந்தை பிறந்ததுல இருந்து குழந்தைய உண்டு பண்றதுல இருந்து ஒருத்தன் செத்து போகிற வரைக்கும் ஒருத்தம் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவங்க அப்பா அம்மா பண்ற மந்திரபூர்வமான கர்மாவில ஆரம்பிச்சு செத்து போன பிறகு வரை செத்து போன பிறகும் பண்ற சாந்தம் எல்லாம் சொல்றோமே எல்லாம் சேர்ந்துதான் கணக்கு அதுக்கு பேரு தான் தர்மம் தர்மம்னு தமிழ் அதுக்கு பேரு அறம்னு பேர் ரொம்ப பெருசுது தர்மங்கிறது சாதாரண விஷயம் நினைச்சுட்டாங்க தர்மம்ங்கிறது பறந்து விரிந்தது ஒரு ஒரு க்ஷணமும் நம்ம பண்றதெல்லாம் தர்மமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எண்ணுகிற எண்ணம் தர்மமா இருக்கணும் பேசுற பேச்சு தர்மமா இருக்கணும் செய்யக்கூடிய காரியமும் தர்மமா இருக்கணும் எல்லாம் தர்மத்தோட பின்னி பிணைஞ்சுது ஆக வேதத்தினுடைய முற்பகுதி முழுக்க தர்ம விஷயந்தான் இன்னொரு கோணத்துல நிறைய சொல்லுவோம் இது ஒரு கோணம் இது ரொம்ப முக்கியமான கோணம் அப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்டா இந்த விஷயம் என்னன்னு கேட்டா பிரம்ம பிரம்மங்கிறத நீங்க வந்து கடவுள்னு கூட சொல்லலாம் தப்பு கடவுள் ஆண்டவன் ஈஸ்வரன் தெய்வம் இறைவன் என்னவனாலும் போட்டு பிரம்மன் தான் வேதாந்தத்துக்கு சப்ஜெக்ட்மேட் வேதாந்தத்துக்கு விஷயம் பிரம்மன் விஷயம் தர்மம் தர்மம் வேதாந்தத்துக்கு விஷயம் பிரம்மம் வேத பூர்வத்தினால நமக்கு கிடைக்கிற ஞானம் தர்ம ஜானம் வேதாந்தத்தினால நமக்கு கிடைக்கிற பிரம்ம ஜானம்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 பிரம்மஞானத்தை இந்த புஸ்தகத்தை படிப்பதன் மூலம் நாம் பெறப்போகிறோம் அதனால நமக்கு என்ன கிடைக்கும் சரி நான் பிரம்மஞ்ஞானத்தை அடைஞ்சு எனக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னா நீ எந்த எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட எனது உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை உனக்கு துக்கம் வரவே வர சரியா நீ பிரம்ம புரிஞ்சுனியானா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 நம்ம இதெல்லாம் படிச்ச பிறகும் காரியங்கள் எல்லாம் பண்ணினா நமக்கு அதனால சில பாதிப்புகள் இருக்கும் இல்லைன்னு நான் ஆனாலும் இதை அடிக்கடி நம்ம விடாம படிக்கிறதுனால சிந்திக்கிறதுனால நமக்கு துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஞாபகம் வச்சும் போர்மானமும் எதுக்கு தெரியுமோ தர்மமும் நமக்கு துக்கம் வராம இருக்கிறதுக்குதான் பிரம்ம ஜானம் எதுக்குன்னா துக்கம் நம்மை பாதிக்காம இருக்கிறது படிக்க படிக்க நிறைய புரிய போறது துக்கம்னா என்னன்னு துக்கத்தையே ஒரு கை பார்க்க போறோம் வள்ளுவர் சொன்ன மாதிரி வள்ளுவர் சொன்ன இடுக்கன் வருங்கால் அது வரும் இது நகுகன்னா என்ன அர்த்தம் சிரிக்கணும்னு அர்த்தம் கஷ்டம் வர்ற போது சிரிக்கணும் வெளியில சத்தமா சிரிக்காட்டாலும் பரவாயில்லை உள்ளுக்குள்ளையாது சந்தோஷமா அதெல்லாம் வந்து கஷ்டத்தை மதிக்க இடுக்கன் வருங்கால் நகுகன்னு விட்டார சிரிங்க அந்த நேரம் சிரிச்சா நிறைய பேர் தப்பா நண்டுபோம் ரொம்ப முக்கியமான இதை வந்து கணவனோ மனைவியோ யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் கணவனோ மனைவியோ மாத்தி சிரிச்சாங்கன்னு வச்சுங்களேன் நல்லாவே இருக்கும் அந்த நேரம் இல்ல திருவள்ளுவர் சொல்லிருக்கார் இடுக்கன் வருங்கான் நகுகன்னு அது சொல்லியிருக்கார் அது உனக்கு உண்மையாவும் இருந்தாலும் கூட எடுக்கப்பா சிரிக்கிறேன் கேட்போமா மாட்டோம் ஆகையினால இடுக்கண் வருங்கால் நகுக சொல்லியிருக்கார் இன்னும் நிறைய சொல்றார் வள்ளுவர் வெள்ளத்தனையே இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் இன்னாமை இன்பம் என கொளின் ஆகும் ஒன்னார் விளையும் சிறப்பு துன்பத்தையே இன்பம்னு ஒரு தன் நினைச்சான்னா போற்றத்தக்க சிறப்பு உண்டாகும் இந்த திருக்குறள்ல இடுக்க நழியாமையில சொல்லி இருக்கிற நமக்கு புரியும் நிறைய பேர் அதை படிக்காம பாவம் சனிதான் காரணம் நினைச்சுட்டு இருக்காங்க அந்த திருக்குறளுக்கே சனி குடிச்சுட்டோம் என்ன பேர் படிச்சு வேண்டேங்கிறாங்க இருக்கட்டும் இப்ப விஷயம் என்ன புரிஞ்சது நமக்கு பிரம்ம ஜானத்தினால என்ன பிரயோஜனம் தர்ம ஜானத்தினாலயும் பிரயோஜனம் என்னன்னா துக்க நிவத்தி தான் பிரம்ம ஜானத்தினால ஆத்தியந்த துக்க தர்ம ஜானத்தினால ஆபேக்ஷிக்க துக்க நிவத்தி அப்படி சொல்லுவோம் தர்ம ஞானம்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 பூமியில் எவருக்கும் அடிமை செய்யும் பரிபூர்ணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி தைரியம் ஜாஸ்தி வந்துடும் தர்மத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதே மாதிரி பிரம்ம ஜானம் வந்ததுன்னு சொன்னா பிரம்ம ஜானம் கிடைச்சுடுத்துனா துக்கங்கிறது ஒண்ணு இல்லைங்கிறது தீர்மானம் ஆகும் அதனால அதுக்கு மதிப்பே இருக்கு அதனால ஆத்திய துக்க நிவர்த்தி அப்சல்யூட்டா போய்டும் இதுல வந்து என்ன சொல்றது ரிலேட்டிவா பெரும்பாலான துக்கம் போயிடும் ஆனா கொஞ்சம் இருந்தா கூட அந்த துக்கமும் நீக்கிற சக்தி பிரம்ம ஜானத்துக்கு இருக்கு ஆனா தர்ம ஜானத்தினால நமக்கு ஓரளவு துன்பம் நீங்கும் பெரும்பாலான துன்பம் நீங்கிடும் கொஞ்சம் இருந்தாலும் அந்த துன்பத்தையும் நீக்கிற சக்தி எதுக்கு இருக்கு இதுக்கு பிரம்ம ஜானத்துக்கு தான் இருக்கு ஆகையினால ஆத்மபோதம் படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ ஏற்கனவே தர்ம ஜானம் இருந்து தர்மத்தை அனுஷ்டிச்சிருந்தாதான் பிரம்ம ஜானத்துக்கு தகுதியாம் ஆனா நம்ம பரவாயில்ல உங்களுக்கு இருக்குன்னு நம்பி ஆரம்பிக்கிறேன் அந்த காலத்துல இப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க ரொம்ப எல்லாம் முதல்ல தர்மத்தையேதான் சொல்லிட்டு இருப்பாங்க வேதா அதுவும் நம்ம படிக்க போறது வந்து ஆதிசங்கரால் விளக்கப்படுகிற வேதாந்த தத்துவம் ஆதிசங்கரர் வேதாந்தத்தை விளக்குற முறை வேற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 ஆதிசங்கரர் விளக்கி இருக்கிற முறையத்தான் நாம பின்பற்ற போறோம் அதனால இது ஆதிசங்கரால் எழுதப்பட்டதா சொல்லப்படுகிற ஸ்லோ டெக்ஸ்ட் இது ஆனா இது வந்து எத்தனையோ சங்கராச்சாரியர் இருக்காங்க ஒரு ஒரு சங்கராச்சாரியாரையும் சங்கராச்சாரியர் தான் சொல்லிட்டு இருக்கும் வந்து இப்ப முப்பத்தி ஆறாவது சங்கராச்சாரியர் அறுபத்தி ஏழாவது சங்கராச்சாரியார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் ஆனா எல்லாரையும் சங்கராச்சாரியார் தான் சொல்றோம் யாரோ ஒரு சங்கராச்சாரியார் எழுதி இருக்கலாம் நல்லா இருக்கு இதுல வந்து இந்த இதுல அறுபத்தி எட்டு ஸ்லோகம் இருக்கு இந்த அறுபத்தி எட்டு கடைசி ஸ்லோகத்தை தவிர மற்ற எல்லா ஸ்லோகமும் அனுஷ்டுப் சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு சொன்னா முப்பத்தி எழுத்து உள்ள ஒரு மீட்டர் சம்ஸ்கிருத பாஷையில் படிக்கிறது ரொம்ப சுலபம் பகவத்கீதையில பெரும்பாலும் அனுஷ்டுப் சந்தஸ் இந்த அனுஷ்டுப் சந்தஸ்ங்கிறது ஒரு மீட்டர் ஸ்லோகத்தினுடைய அமைப்பு திருக்குறள் வந்து குரல்ங்கிறது ஒரு மீட்டர் குரல்ங்கிறது ஒரு மீட்டரை தான் சொல்லு இருபத்தி நாலு எழுத்து இருக்கு காயத்ரி சந்தஸ்ன்னு சமஸ்கிருதத்துல சொல்றதத்தான் தமிழ்ல குரல்னு சொல்லுகிறார் ஆக இது அனுஷ்டு சந்தஸ்ல இருக்கு இந்த இந்த கிரந்தம் ஆரம்பிக்கிற போதே இதோட பேரு சொல்லியாச்சு ஆத்மபோதம் அப்படிங்கிற போது முதல் ஸ்லோகத்திலேயே ஆத்மபோதோ இது சொல்ற இதுல என்னதுன்னா முதல் ஸ்லோகம் ஆரம்பம் ஏழா ஸ்லோகம் நிறைவு தொடக்கம் நிறைவு இருக்கு அதாவது இந்த மனப்பாடம் பண்றது ரொம்ப சுலபம் இந்த கிரந்தத்தை இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு புரியறதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ் பாஷையில சொன்னா உதாரணங்கள் நிறைய சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்ற போது உதாரணம் சொல்லி சொன்னா மனசுல நல்லா பதியும் ஆகையனால நிறைய உதாரணங்களை சொல்லி இருக்குது ஆக இந்த ஆத்மபோதம் ரொம்ப விசேஷமான அதனாலதான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல எல்லாரும் படிக்கட்டும் இந்த கிரந்தத்தை நம்ம தொடங்குவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி அத நான் ஆரம்பிக்கிறேன் இந்த அளவுல நான் இந்த ஆத்மபோதம்ங்கிற இந்த பிரகரண கிரந்தத்துக்கு முகவரைய சொல்லியிருக்கேன் எனக்கு எப்போ தேவைப்படுமோ இன்னும் விரிவாக இதை விளக்கி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக இந்த அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும் இது வேதாந்த பிரகரண கிரந்தம் வேதாந்தம்னா என்ன வேதம்னா என்ன வேதபூர்வம்னா என்ன வேதாந்தம்னா என்ன வேத பூர்வத்துக்கு விஷயம் என்ன வேதாந்தத்துக்கு விஷயம் என்ன இதனுடைய பிரயோஜனம் துக்க ாப்தி இதத்தான் எல்லா புஸ்தகத்திலையும் போடுவாங்க துக்க நிவத்தி ஆனந்த பிராப்தி துன்பம் நீங்கிறது இன்பமா இருக்கு நம்ம உலகத்துல அனுபவிக்கிறது எல்லாம் அப்பப்ப துன்பம் நீங்கிறது அப்பப்ப துன்பம் வந்துடுறது இதெல்லாம் அப்படி இல்லை இதை படிச்சு இதுபடி நம்ம வாழ்ந்தோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை நமக்கு எந்த துன்பமும் துன்பமாவே தோண துக்கத்தையே நாம மதிக்க மாட்டோம் நமக்கு அந்த அளவுக்கு ஞான பலம் ஏற்படும் அரகண்டா இருக்க மாட்டோம் என்னது அசட்டு தைரியம் முரட்டு தைரியம் அப்படிலாம் இருக்க மாட்டோம் எப்போ நம்ம வந்து பக்தியினாலையும் ஞானத்தினாலையும் பலமா இருப்போம் நமக்கு வந்து சமூகத்துல எந்த விதமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கும் எந்த எந்த இதுலயும் மனம் கலங்காம மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும் அப்படியே அது அமைதியா அதை ஓவர்கம் பண்ணி போயிட்டு இருப்போமே தவிர ஒரு நாளும் நில குலைஞ்சு போகவே மாட்டோம் அதான் விஷயம் நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நில குலைஞ்சு போயிடுறாங்க இல்லையா அப்படி நில குறைஞ்செல்லாம் போக மாட்டோம் அப்படியே எல்லாத்தையும் தாங்கி மேலே வருவோமே தவிர மேல போறோமோ இல்லையோ கீழே கண்டிப்பா போக மாட்டோம் கீழே போற மெட்டீரியல் ஆங்கில இல்லை பணம் வரும் பணம் போகும் உறவுகள்லாம் வரும் உறவுகள்லாம் போகும் ஆனா நம்ம அதனால ஏற்படுற துக்கத்தை பொருட்படுத்த மாட்டோம் அதெல்லாம் உலகத்துல இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுப்போம் நமக்கு மனசுல அது என்ன சொல்றது எதையும் தாங்கும் இதயம் ஷாக் அப்சார்பர் பாருங்க நம்ம ஊர்ல கார்லாம் போறதுக்கெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து அதெல்லாம் வந்து எந்த குண்டு குழியில ஏறி இறங்கினாலும் ரோட்ல வண்டி போனாலும் அந்த ஷாக் அப்சர்வர் இருக்கிறதுனால வண்டிக்கு ஒன்றும் பாதுகாப்பு இல்லை நம்ம முதுகு போகுங்கிறது வேற மாதிரியா வண்டிக்கு ஒன்றும் ஆயிடாது அது மாதிரி இங்கேயும் என்னன்னா நமக்கு வந்து என்னெல்லாம் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து சாகர் வரைக்கும் எத்தனை விதமான மாற்றங்கள் எல்லா மாற்றங்களையும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் நமக்கு வந்துடும் அது வந்து என்னது பணிவான துணிச்சல் அறிவு பூர்வமான துணிச்சல் நமக்கு ஏற்படும் சரி இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் முகவுரையோட நாம ஆத்மபோதம் டெக்ஸ்ட் கிரந்தத்தை நேரடியா படிப்போம் நூல்பாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் சம்ஸ்கிருத பாஷையில கிரந்தம் தமிழ்ல இதுக்கு பேரு நூல் இதுலாம் நிறைய நன்னூல் சூத்திரத்துல இலக்கணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்பப்ப தேவைப்படுற போது இதாக எழுதி போடுறேன் பார்ப்போம்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 நேராக்கி தரும் உள்ளத்தில் உள்ள கோண்களை நேராக்குவது நூல் அதனால இதுக்கு நூல் வச்சாங்க படிக்கலாம் வீதராக முமுட்சு நாம் அபேக்யோயம் தப்போ பாூமே ஆசிரியர்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 என்ன பிரயோஜனத்தை கொடுக்கும் சில பேருக்கு புரியும் ஆனா பெனிஃபிட் வராது விஷயம் புரியும் ஆனா அதோட பிரயோஜனம் கிடைக்காது பிரயோஜனம் கிடைக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா அதுக்குள்ள தகுதி இல்லாதனா படிக்கும்போது உங்களுக்கு புரிய போறது ஆக என்ன சொல்ல போறேன் யாருக்காக சொல்ல போறேன் எதுக்காக சொல்ல போதுக்காக சொல்ல போற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 அந்த புஸ்தகத்தை படிக்க கூடாது அப்படின்னா இந்த புஸ்தகத்தை ஏன் ஆரம்பிச்சீங்க சுவாமி கேள்வி கேக்குறதுன்னு பொழுதா போகலைன்னா அது கேட்கணும் அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு சில புத்தகத்து இப்ப சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திர இந்த புத்தகத்திலயும் பாருங்க இதுல கடவுள் வாழ்த்து கடவுள் வணக்கமோ குரு வணக்கமோ ஒண்ணுமே இல்லாம மொட்டையா நேரடியா ஆரம்பிச்சுட்டாரு அதை ஏதாவது நியாயப்படுத்தும் ஜஸ்டிபை பண்றதுங்கிற ஜஸ்டிபிகேஷன் சும்மா அந்நியமா சமாளிக்க முடியாது அந்த நியாயப்படுத்துறதுக்கும் ஒரு நியாயம் இருக்கு ஓஹோ அப்படி சொன்னா அந்த நியாயத்தை ஒத்துக்கிறோம் சங்கராச்சாரியன் பிரம்மசூத்திரம் ஆரம்பிச்சிரு எழுதியிருக்காரு பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி வியாக்கியானம் பண்ற போது இன்று முகவர் எழுதுறார் ஆதிசங்கரர் அதுலேயும் கடவுள் வணக்கமும் குரு வணக்கமும் ஒண்ணுமே இல்லை ஆனா அப்படி சங்கராச்சார எழுதாதவரும் இல்லை நிறைய இடங்கள்ல எழுதவும் செஞ்சிருக்கார் தைத்திரிய உபனிஷத்து ஆரம்பிக்கிற போது பார்த்தா அப்படி ஒரு பணிவு வணக்கத்தோட ஆரம்பிச்சிருக்க மாண்டிய உபனிஷத்தா இருக்கட்டும் எங்க பல புஸ்தகங்கள்ல பார்த்தோம்னா விளக்க ஆரம்பிக்கிற போது ரொம்ப விஸ்தாரமா எல்லாம் சொல்லியிருக்க சில இடங்கள்ல எழுதுறது அதுக்கு என்ன சொல்றாங்க எப்பவுமே கடவுளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புத்தகத்தை எழுதுற போது கடவுளை ஸ்பெஷலா நினைக்கணும் அவசியம் கிடையாது அப்படி ஒரு நியாயம் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு சர்வதா சர்வ காரியேஷு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஸ்லோகம் சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம மங்கலம் மங்களாயதனோஹரிஹி அப்படி ஒரு ஸ்லோகம் சர்வதா சர்வ காரியேஷு சர்வதா எப்பொழுதும் சர்வ காரியேஷு எல்லா காரியங்களிலும் அமங்களம் அவர்களுக்கு ஒரு பொழுது அமங்களமே கிடையவே கிடையாது யாருக்கு ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயதனோ ஹரிஹி ஏஷாம்னா எவர்களுடைய ஹிருதி ஹதயத்தில் இருக்கின்ற மங்களாயத்தனோ ஹரிகி மங்களத்துக்கு இருப்பிடமான இறைவன் யாருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கிறானோ இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படியே இருப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோகமா இருக்கு ஏஷாம் ஹிருதி பகவான் மங்களாயத்தனோ ஹரிஹி சர்வதாஸ் ரெண்டாவது முதல்ல போட்டுக்கணும் எல்லாம் உட்காந்து நிறைய வேலை பண்ணணும் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களோரி எவர்களுடைய மங்களத்தின் இருப்பிடமான இறைவன் இருக்கிறாரோ அவர்களுக்கு எப்பொழுதும் எந்த காரியங்களிலும் அவங்களம் என்பது இல்லவே இல்லை ஆகையினால மங்கள ஸ்லோகம் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் திருவள்ளுவர் கூட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற் உலகங்கிறது மங்கள ஸ்லோகம் இறைவனை நினைச்சுதான் தொடங்குற அது இன்னொரு நியாயம் இருக்கு தபோபிக தபஸ்ங்கிறதே இறைவனை குறிக்கிற ஒரு சொல்லாக எழுத்துக்க தபோபிகி அப்படின்னு சொன்னதுனாலேயே இந்த ஸ்லோகத்துக்குள்ளேயே அது அடங்கி இருக்கு இறைவனை பத்தின கருத்து உள்ளுக்குள்ள அதுல இருக்கு அத நாம புரிஞ்சுக்கணும் தபஸ்ங்கிறதுக்கு தப்போ பிரம்மேதி எப்படி கொண்டு வரும் பாருங்க நியாயம் தப்போ பிரம்மே சதபோ தப்பா தபாங்கிறதுக்கே பிரம்மம்னு அர்த்தம் வேதத்துல இருக்கு தபாங்கிற சொல்ல சொன்னதுனாலேயே கடவுளை நினைந்ததாக பிரம்மம்னா கடவுள் ஆண்டவன் ஆஹா நான் நினைச்சாச்சு என்ன அவர் சொல்ற தபிர வேதமே சொல்லுகிறது ஆக என்னால தபோங்கிற சப்தத்தை சொன்னத்தினாலேயே தபஸ்ங்கிற சப்தத்தை சொன்னத்தினாலேயே கிணைத்ததாக ஆயி என்ன பண்ண புரிஞ்சுது உங்களுக்கு என்ன சொல்லிருக்க ரெண்டு சொன்னேன் மங்கள சுகம் சொல்லாட்டாலும் தப்பு அப்படின்னு ஒரு நியாயம் இன்னொரு நியாயம் என்ன தபஸ் சொன்னத்தினாலேயே கடவுளை சொல்லியாத்துக்கு அர்த்தம் ஆத்மபோதோ விதீயத்தே விதீயத்தை உபதேசிக்கப்படுகிறது என்ன உபதேசிக்கப்படுகிறது ஆத்ம போதா உபதே விதீய ஆத்மபோதம் போதம்னா ஞானம் அறிவு இதுல இருந்தா புத்தின் எல்லாம் சொல்றோம் புத்தின் புத்தி போதம் எல்லாம் ஒண்ணுதான் புத்தின்னா புத்தி எதுல போதம் ஏற்படுறதோ அது புத்தி அறிவு எதில் உண்டாகிறதோ அதை புத்தின்னு சொல்றோம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்றபோது அந்த அர்த்தம் வேற இப்ப நமக்கு புத்தியில அந்த எனது டிஸ்கிரிமினேட்டிவ் பவர்ன்னு சொல்றான்னு இல்லையா பகுத்தறியும் ஆற்றல் நம்ம கிட்ட ஒன்னு இருக்கு நம்ம மனசுக்குள்ள உடம்புக்குள்ள மனசுக்குள்ள ஒன்னு இருக்கு எல்லாத்தையும் சக்தி இருக்கு ஏற்படுறது என்னது புத்தியில தானே அறிவு உண்டாகிறது நான் சொல்றதெல்லாம் நீங்க புத்தியோட கேட்கிறேன்னு நினைக்கிறேன் அப்ப உங்களுக்கு என்ன ஏற்படுறது அறிவு உண்டாது படிக்க படிக்க என்ன இரு அறிவு ஏற்படும் ஆக ஆத்மபோதோ விதீத்தா ஆத்மாவை பற்றிய ஞானம் உபதேசிக்கப்படுகிறது நான் இதை திரும்பவும் ரீ அரேஞ்ச் பண்ணுவேன் நான் சொல்ற முறையை கவனிச்சுட்டே வாங்கும் நான் எப்படி சொல்றேங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸ்லோகத்தை எப்படி அர்த்தம் பண்றேன் ஆத்ம போதோ விஜயதே உபதேசிக்கப்படுகிறது ஆத்ம உபதேசிக்கப்படுகிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சுவாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னு சொன்னேன்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 ஆத்மாவே பிரம்மா ஆத்மாவே பிரம்மா இது படிக்க போக போ புரிய போறது புரியணும் நானும் புரிய வைக்கணும் நீங்களும் புரிஞ்சுக்கணும் ஆத்மபோதோ விதிய ஆத்மாவை பத்தின அறிவு கிடைக்கிறதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடிதான் பிரம்ம ஜானம் நீங்க இப்ப போய் ஆத்மா ஆத்ம ஜானம் அப்படின்னா அத்வை நம்ம வேதாந்த சித்தாந்தத்துல ஆத்ம ஜானமும் பிரம்ம ஜானமும் இது உபநிஷத்து சர்வம் பிரம்ம ஐயம் ஆத்மா பிரம்ம சோயம் ஆத்மா சதுஷ்பாத் அப்படின்னு மாண்டோக்கிய உபனிஷத் மந்திரம் சொல்லுகிறது இவை அனைத்தும் பிரம்மே இந்த ஆத்மாவும் பிரம்மே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 இதுக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட நமக்கு எல்லாருக்கும் நான் நான்கிற ஒரு எண்ணம் இருக்கு எல்லாருக்கும் நான் இருக்கு நான் சுவாமிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் என்ன சொல்றீங்க நீங்கள் சுவாமிகள் அப்படின்னு நீங்க என்ன பதில் சொல்றீங்க நானும் என்ன நினைச்சீங்க நானு நான் ஒரு சுவாமி அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாது நான் என்ன சுவாமி நினைச்சிருக்கேன் என்ன நினைச்சிருக்கேன்னா எனக்கு என்ன தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஊரெல்லாம் என்ன சுவாமின்னு நினைக்கிறது நான் யாரு எனக்குள்ளை அப்படிங்கிறது இப்ப எல்லாரும் விவகாரத்துல என்ன பண்றோம் நான் சுவாமிங்கிறப்ப எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம் அத்தனை பேரும் இங்க உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு வடிவம் இருக்கு இந்த வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு நான் நான் பெரும்பாலும் நினைக்கும் இந்த நான்கிறது தான் பேரு ஆத்மான் இல்லையா இந்த நான்கிறது தான் ஆத்மான்னு ஆத்மாவை பத்தி நிறைய சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல நான் இதை சொல்லி வைக்கிறேன் போயிடும் போனா ரொம்ப சொல்ல விரும்பல கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் ஆத்மா என்பதும் ஒன்றுதான் இப்ப நான் அப்படின்னு சொன்ன இந்த நான்கிறது தான் ஆத்மான் இப்ப உடம்பத்தான் நான் நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம்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 வேத பூர்வம் வேத பூர்வத்துக்கு இன்னொரு பேரு கர்ம காண்டம் நான் அப்ப சொல்ல இப்ப சொல்றேன் வேத பூர்வத்துக்கு இன்னொரு பேரு கர்ம காண்டம் அங்க என்ன சொல்லிருக்கு கேட்டா நீ வந்து உடம்பு இல்ல உடம்புக்கு வேறான உயிர்னு சொல்லிருக்கு ஜீவாத்மான்னு சொல்லியிருக்கு ஆனா இங்க என்ன சொல்றது கேட்டா இந்த இடத்துல வேதாந்தத்துல வந்து அந்த ஜீவாத்மா தான் பிரம்மம்னு சொல்றேன் ஜீவாத்மா தான் பரமாத்மான்னு சொல் வேத பூர்வத்துல ஜீவாத்மா பரமாத்மா வேற வேறேன்னு சொல்லியிருக்கு வேத பூர்வத்துல ஜீவாத்மா பரமாத்மா வேற வேறேன்னு சொல்லியிருக்கு இந்த பரமாத்மாவுக்கு தான் பிரம்மம்னு பேர் மரதுராஜ் என்ன திடீர்னு பரமாத்மான்னு சொல்லிட்டீங்களே நிறைய சொற்கள் வந்துட்டே இந்த சொற்களைத்தான் நீங்க ஜாக்கிரதையா அர்த்தம் பண்ணிக்கணும் நானும் உங்களுக்கு அந்த சொற்களுக்கு எல்லாம் அப்பப்ப சரியா அர்த்தம் சொல்லின்றே போகணும்மாவுக்கு தான் இன்னொரு பேர் என்ன பிரம்மம்னு பேர் பிரம்மங்கிற வார்த்தையை நம்ம முக்கியமா சொல்லுவோம் அந்த பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறேன்னு சொல்றது எது வேத பூர்வத்துல வேதாந்தத்துல பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணு சொ ஆகையாங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஆத்மபோதம் விதீயத்தேன்னு சொல்ற போது ஆத்மாவை அறிவு சொல்றது ஆத்மாவே பிரம்மம் என்கின்ற அறிவானது இந்த புஸ்தகத்தில் உபதேசிக்கப்படுகிறது இப்பொழுது என்னால் உபதேசிக்கப்படுகிறது மயா விதீயத்தை என்னால் உபதேசிக்கப்படுகிறது என்ன உபதேசிக்கப்படுகிறது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 அடுத்த வகுப்புல இத பத்தி இன்னும் சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் மூலமா கொடுக்கிறேன் என்னுடைய பேச்சு மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்க போறது அறிவு உண்டாக போறது என்னுடைய பேச்சு மூலமா உங்களுக்கு அறிவு ஏற்பட போறது நான் பேசுறத்துக்கு எனக்கு ஒரு பிடிப்பு என்னது இந்த டெக்ஸ்ட் புக் இந்த புத்தகத்துக்கு உபச்சாரமா ஆத்மபோதம் நான் பிரம்மம் அப்படிங்கிற அறிவுக்கு பேரு ஆத்மபோதமா இல்ல இந்த புஸ்தகத்துக்கு பேர் ஆத்மபோதமானு கேட்டா என்னன்னா இந்த புஸ்தகத்தை படிச்சு எனக்கு வந்து நான் பிரம்மம்ங்கிற ஞானம் ஏற்படுறதுனால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 ஆத்மாவை பற்றிய அறிவானது உபதேசிக்கப்படுகிறது இந்த ஆத்மாவை பற்றிய உண்மை அறிவானதுன்னு போட்டுக்கணும் நீ இத்த நாளா இந்த ஆத்மாவை உடம்புன்னு நினைச்ச கர்ம காண்டத்துல என்ன சொன்னோம் இந்த ஆத்மாவை உடம்புக்கு வேறான உயிர்னு சொன்னோம் ஆனா இப்ப என்ன சொல்ல போறேன்னா இந்த ஆத்மாதான் ஆண்டவன் சொல்ல போறேன் இத்தனாளா ஆண்டவனுக்கு வேறானது இந்த ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப இந்த ஆத்மாவே ஆண்டவன் சொல்ல போறேன்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 பணம் தான் இல்ல இல்ல எனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் இந்த கிளாஸுக்கு வராது இல்ல இல்ல எனக்கு குழந்தை பிறக்கணும் இந்த கிளாஸுக்கு வராது புண்ணியம் கிடைக்கணும் அதுக்கு கோயில் நெய் விளக்கு ஊத்து நெய் வாங்கி ஊத்து கோயில்ல போய் பகவான பூஜை பண்ணு அது பண்ணு புண்ணியம் கிடைக்கும் இங்கயும் சும்மா உட்காந்து இருந்தா புண்ணியம் கிடைக்கும் புரியாம இருந்தா புண்ணியம் இங்கயும் உண்டு ஆனா இது புண்ணியம் பிரதானம் இல்ல இங்க வந்து மோக்ஷம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கா இந்த புத்தகம் இல்ல முதலே சொல்லிட்டோம் கல்யாணம் பண்ணிக்கணும் குடும்பம் நடத்தணும் குழந்தைகள்லாம் நல்லபடியா இருக்கணும் அந்த குழந்தைகள்லாம் எங்கிட்ட வந்து எப்பவுமே அன்பு மாறாம இருக்கணும் நான் எப்படி இருந்தாலும் அவா அன்பு மாறாம இருக்க அதுக்காக எல்லாம் இல்லை அதுக்காக இந்த புத்தகம் இல்லை தீர்மானமா புரிஞ்சிடணும் எனக்கு மோக்ஷம் வேணும்னா மோக்னா என்ன சுவாமி மோட்சம் மோக்னா என்ன அப்படின்னா பரிபூர்ண சாந்தி இங்கேயே இப்பவே நம்ம எப்பவும் நம்மள குறைவில்லாம நிறைவா உணர்றது அதுக்கு பேர் தான் மோக் எப்பவுமே நம்மளை குறைவா உணராமல் நம்மை நிறைவாகவே உணர்ந்து கொண்டிருக்கும் நிலையே மோக்ஷம் மோக்ஷங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு சாஸ்திரத்துல ஒண்ணு விடுறதுன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு அர்த்தம் விடுபடுறதுன்னு ஒரு அர்த்தம் விடுபடுறதுன்னு ஒரு அர்த்தம் விடுறதுன்னு ஒரு அர்த்தம் விடுபடுறதுன்னா என்ன அர்த்தம்னா விடுபட மறுபடியும் மறுபடியும் யாரால முடியும் மேனையும் ஏத்தே போறான் இதுக்கு ஜென்மா வேணுமா எலக்ட்ரிசிட்டியோ ராத்திரி ஆனா கொசுக்கடி தாங்க முடியும் டீசல் வேலை அதுக்கு மேல இருக்கு நான் இப்ப சொன்ன உங்களுக்கு என்ன சுவாமியெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா இங்க வந்து படிக்கிறது வந்துருக்கும் நீங்க இங்க வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்துற அதுதான் போன பிறகு ஒன்னும் பண்ணக்கூடாது மோட்சம்னு சொன்னா ஒரு குறையும் சொல்லப்படாது கேஸ் வேலை ஏறினா என்ன இறங்கினா என்ன சொல்ல நன்னாத்தான் இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஆசிரமம் நடத்துறது என்ன சாதாரணமான விஷயமா இவ்வளவு பெரிய ஆசிரமத்தை நடத்தணும்னா பாருங்க எலக்ட்ரிசிட்டி நடக்கணும் எல்லாம் நடக்கணும் இன்னும் இல்லாம இருக்கு தீபாவளினா எல்லாருக்கும் ரூபா எல்லாம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆத்ம வந்து சந்தோஷமா எடுக்கணும்னா என்ன பண்றது ஆத்ம போதம் படிச்சதுனாலதான் நிம்மதியா எடுத்து காரியம் நடக்கிறது மோட்சம்னா என்னங்கறத இன்னும் நல்ல அடுத்த வகுப்புல விசாரம் பண்ணுவோம் மணி அஞ்சு முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு என்றால் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கேன் கூடாது வாயத்திலிருந்து சொல்றது கூட இல்லை இல்ல மனசுக்குள்ள குறை உணர்வே இருக்க கூடாது எந்த வகையிலும் எனக்கு குறை கிடையாது எனக்கும் குறை கிடையாது உனக்கும் கிடையாது ஹஸ்பண்ட பார்த்து உங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது தைரியமா சொல்லணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் என்ன சொல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் என்ன சொன்ன ஒய்ஃபை பார்த்து உனக்கு ஒரு குறையும் கிடையாது எனக்கும் ஒரு குறையும் கிடையாது அது சட்ட கோப்டு சொல்லக்கூடாது சந்தோஷமா சந்தோஷமா சொல்லணும்னா ஞானம் வேணும் குரு வந்து சிஷியனை பார்த்து உனக்கும் ஒரு குறையும் கிடையாதுன்னா சிஷியனும் குருவை பார்த்து சொல்லணுமா வேண்டாமா நானே உன்னை பார்த்து குறையில சொல்லி அதுக்காக என்ன பார்த்து சொல்லப்பறையே கிடையாது இந்த குறைவு இல்லாம நிறைவை உணர்ற நிலை எப்போ எதையுமே குறையாவே பார்க்காம எல்லாத்திலையும் நிறைவுதான் இருக்கு அறியாமையினால குறைவு தோன்றுகிறது சாஸ்திரம் சொல்லுகிறது அதுல நல்லா புரிஞ்சு அதுல நெனைச்சு நிக்கிறதுக்கு பேருதான் மோக்ஷம் மோக்ஷம்னு பேரு இதை பற்றி நாம் அடுத்த சனிக்கிழமை சாயங்காலம் சிந்தி இந்த அளவுல நான் பூர்த்தி பண்றேன் मूर्ति भेद देहाय ஈஸ்வரோ குருராத் மூதவினை வோமவெய்தி நமயேயுள்ளே நன் अनंत ஜன்மங்களாண்ட மெய்யனே उपदेशिक्य, வெளிவந்த गुरुवे போற்றி புய்யவே முக்தி उदविक्कोर உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் போற்றி போற்றி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி ம் வா அன்பர் வாழி பராம்ாாந்தரி